அவடத்துல கால் மாறி இருக்கு எங்க பொண்ணுக்கும் வாய் மாறி இருக்கு என்ன தெரியுதுன்னா இந்த கால் மாறி ஆடிய நடனத்தை யார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் இதுவரைக்கும் நடந்த நடப்பெல்லாம் மாறிடுவாங்க அர்த்தம் அப்ப உன்னை வணங்குறவங்களுக்கு கூட மாறி அங்க மாறி இந்த கால் நடனம் ஆடுவது இங்க மாறி ஆடுவது நான் மாறி உன்னை வணங்குற பிறகு இந்த பொண்ணும் மாறி ஆடுதுப்பா என்று சொல்லி இந்த மாரியாடும் வல்லவம் தோட வந்த பேருக்கு வருங்களோ என்று சொல்லி அருமையான அந்த மதுரை கிளம்பகத்தில பாடுகிறார் ஆமா உண்மைதானே பெருமான யார் வணங்குறாங்களோ அந்த அனுபவம் இவர்களுக்கு வருமில்ல மாரியாடுவாங்க ஆமா மாண்புமிகு அமைச்சராயிருந்த போது குதிரை வாங்க வந்த போது மாண்புமிகு அமைச்சர் அல்லவா எடுத்து நிதி எடுத்து வந்தார் எல்லாம் செய்தார் குருநாதனால் ஆட்பட்ட பிறகு குருநாதனுக்கு ஆட்படுறதுக்கு முன்னே என்னன்னு தெரியுமா ஐயா உரியது திருவாதம் வருங்க ஐயாவுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க தாத்தா எல்லாம் இருக்கிறாங்க ஐயா குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் எப்ப திருவாதூருக்கு வந்து குருநாதன் அனுபவம் பெறதுக்கு முன்ன அனுபவம் பெற்ற பிறகு உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் மாறி ஆடத் தொடங்குது குருநாதனால் ஆட்படுவதற்கு முன்னர் இருந்தது உற்றார் கற்றார் கல்வி எல்லாம் தேவை ஆனால் அது அவர் குரு ஆட்கொள்ளப்பட்ட பிறகு தேவையில்லை அவ்வளவுதான் ஆகவே பெருமானை சார சார சார உலகியல் உணர்வு என்ற ஒன்று தூர்ந்து அருளியல் என்ற உணர்வு ஒன்று வரும் மாரியாட தொடங்குமாள் மாரியாடும் நின் வல்லவம் தோழ வந்த பேர்க்கும் வருங்கோடு உன்னை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு கூட மாறி ஆட அப்படி வருமான சுவாமி என்று குரல் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக பெருமாண்ட சுக்கரத்துல கேக்குறிய படலம் வரலாறு மிகச் சின்னது என்றாலும் அமைப்பு தான் வரவேற்பு சொன்ன அன்பர் அவர்களுக்கு முழு நிறைவு ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறேன் கேட்கறது அப்படிதான் என்றும் இப்படியே இந்த திருமணம் யாரும்கான இந்த செய்ய வேண்டும் வேண்டிக் ஆமா அதான் வேண்டுகோளா வேண்டுகோளுக்கு அதே போல மதுரையில போக இருக்கும் அதனால இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஐயா அங்க உள்துறை சூப்பரண்டா இருந்த போது அந்த வெள்ளி அம்பலம் பாதுகாப்பு வழிபாடுத்து இந்த நடனத்தை பத்தி சங்க இலக்கியத்துல உண்டா இல்லையா சஸ்பென்ஸ் தான் உண்டால் அடுத்த சொல்லணும் இல்லையா இல்லன்னு சொல்லணும் ஈரோடுல என்ன சொல்லுவாங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் உண்டு ஒரே ஒரு இலக்கியத்துல இருக்கு ஒரே ஒரு இலக்கியத்துல நடராஜா நடனம் இருக்கு எங்கு இப்ப சொல்ல மாட்டேன் எனவே நமக்கு அருமையான முறையிலே தொழுகாப்பியத்தையும் திரு யாழ்ப்பாணத்தையும் அவரது திருமணிலிருந்து அருமையாக செய்யும்படியான ஒரு பெரும் புண்ணியம் எனவே நம்முடைய குருநாதன் குருமூர்த்தியினுடைய திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அமைச்சர் மதுரையிலே இருந்தவர்கள் அதனால திருவிழா நடத்தும் போது இவங்க இருக்கிறது நல்லா இருக்கு என அடிக்கடி காணும்படியான புண்ணியத்தை பெற்றவர்கள் நமக்கு எப்போதான் என்ன பண்றது அதனால அவர்கள் இருக்க இங்கே இருக்கிற அருமையான பெருமக்கள் எல்லாம் தவிதாதானம் படித்தவர்கள் நல்ல திருமுறைகளை பயிற்சி உடையவர்கள் மிக முன்னே இருக்க நாமெல்லாம் சேர சிந்திக்க முடியாத புண்ணியத்தை கிடைத்தது லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவர்களுக்கும் சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களாய் உங்கள் அத்தனை பேருக்கும் ஐயாவர்களுக்கும் இந்த ஒலி எங்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அண்ணாமலையான் அடிக்கமலம் செஞ்சிரும் இல்ல விண்ணோர் இவர் அண்ணாமலையான் அடிக்கமலம் செஞ்சிரஞ்சும் விண்ணோர் இவர் எனவே அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி